அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் ஒரு செயலை ஆராய்வதன் முடிவு இவ்வகையில் அதை செய்யலாம் என்ற துணிவுதான் அத்துணிவை பெற்ற பின் அச்செயலை செய்ய காலம் தாழ்த்துவது தீமையாகும் இதை தெருவள்ளுவர் சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது என்கிறார் எனவே துரிதமாக செய்ய வேண்டியதை காலம் தாழ்த்தாமல் அவ்வப்பொழுது உடன் செய்துடி வேண்டும் தேவையற்ற குப்பைகள்ருவதை நாம் அவசியம் தவிர்க்க வேண்டும் குப்பைகளில் மட்கும் குப்பை மட்காத குப்பை என்று இரண்டாக நாம் பிரித்து கொள்ள வேண்டும் மட்கும் குப்பையாக இருந்தால் பிரச்சனை ஒன்றும் இல்லை மட்கும் குப்பைகளை நமது தோட்டத்திலோ அல்லது நம் கொள்ளைப்புறத்திலோ ஒரு குழி தோண்டி போட்டு அவைகள் மட்கி உரமாக மாறிவிடும் அடுத்து மட்காத குப்பைகள் எதுவுமே அளவுக்கு மிஞ்சாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழிதான் நினைவுக்கு வருகிறது இந்த பழமொழி சாவாமைக்கு பயன்படும் அமிர்தத்துக்கு மட்டுமல்ல சுற்றுச்சூழலை பாதிக்கும் மட்காத குப்பைகளுக்கும் பொருந்தும் லோன் தானே காசுதான் இருக்கிறதே என்று எதையும் நாம் வாங்குகிறோம் நாம் பெரும்பாலும் அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை பலர் ஆசை ஆர்வம் காரணமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய மின்னணு பொருளையே இரண்டு மூன்று என்று வாங்கி அதை ஒழுங்காக பராமரிக்காமல் மூளை கொன்றாய் குப்பையைப் போல் போட்டு வைத்திருக்கிறார்கள் வாஷிங் மிஷின் டிவி செல் லேப்டாப் இண்டக்ஷன் ஸ்டவ் ஃபேன் ஏசி போன்ற மின்னணு பொருள்களை மிகவும் கவனமாகவும் பத்திரமாகவும் உபயோகிக்க வேண்டும் அவ்வப்பொழுது பழுதானால் உடன் அதனை சரி செய்து பயன்படுத்த வேண்டும் வீணாகிவிட்டால் மின்னணு பொருட்களை குப்பை போல் போடாமல் மின்னணு பொருள்கள் வாங்குபோரிடத்து கொடுத்து விடலாம் அவர்கள் மலைபோல் குவிந்த அந்த பொருள்களை பாற்று பாற்றாக பிரித்து அதை உருவாக்கும் மிகப்பெரிய தொழிற்சாலைகளுக்கு அனுப்பிடுவார்கள் அங்கு அவைகள் உருக்கப்பட்டு மறுசுழற்சி செய்யப்பட்டு புதிய பொருள்களாக வேறு வடிவத்தில் தயாராகி வரும் எனவே நாம் கண்ட இடங்களில் குப்பை போடுவதை தவிர்க்க வேண்டும் பாலித்தீன் பயன்பாட்டுக்கு தற்போது தடை விதித்துள்ளதால் பாலித்தீன் குப்பை சேர்வது சமீப காலத்தில் மிகவும் குறைந்துள்ளது தவிர்க்கப்பட்டுள்ளது முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முந்தைய வழக்கம் நம்மிடத்தில் மீண்டும் வந்துள்ளது ஆம் நாம் எங்கு சென்றாலும் பொருட்கள் வாங்க துணிப்பைகளை எடுத்து செல்கிறோம் அதுபோல் மளிகை சாமான்கள் வாங்கும் போதும் சரி ஹோட்டலுக்கு செல்வது மற்றும் மீன் மட்டன் வாங்கும் போது அதற்கு தேவையான பாத்திரங்களை எடுத்து செல்வது போன்ற பண்புகள் நம்மிடம் மீண்டும் வந்துவிட்டன மேலும் தேவைக்கேற்ற பயன்பாடு சிக்கனம் புத்திசாலித்தனம் இவற்றை பின்பற்றுவது மிக மிக அவசியம் அளவோடு பெற்று வளமோடு வாழ்க என்ற வாழ்த்து குழந்தைகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு மட்டுமல்ல தேவையற்ற புவியை மாசுபடுத்தும் குப்பைகளை குறைப்பதற்கும் பொருந்தும் இதன் மூலம் வளமான எதிர்காலத்தை நாம் உருவாக்கலாம் யானை சிந்தும் ஒரு கவலம் சோறு கூட ஓராயிரம் எறும்புகளுக்கு உணவாக பயன்படுகிறது நாம் அதுபோல் எங்கு சென்றாலும் தேவையான பாத்திரங்கள் காட்டன் பைகள் இவற்றை நாம் பயன்படுத்தி நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம் நாம் பயன்படுத்தும் வேஸ்ட் வாட்டர்கள் தண்ணீரை செடிகளுக்கு பயன்படுத்தலாம் இதற்கு இதன் மூலம் தோட்டம் நன்கு செழிப்பாக இருக்கும் மேலும் குப்பைகளை மட்கும் குப்பை மட்காத குப்பை என்று பிரிக்க மெஷின்கள் வெளிநாடுகளில் உள்ளன நாம் மட்காத குப்பைகளை ரோடு போட பயன்படுத்தலாம் பாலிதீன் பைகளை எடுத்து வைத்து எடைக்கு போட்டு பணமும் பெறலாம் குப்பைகளும் குறையும் மக்களிடத்தில் பாலித்தீன் மோகம் நீங்கி விழிப்புணர்ச்சி ஏற்பட்டுள்ளது பாராட்டுக்குரிய ஒன்றுதான் நாம் நினைத்தால் நாம் எதையும் சரி செய்யலாம் பழைய புடவைகளை தலையணை உரைக்குள் அழகாக அடுக்கி வைத்து மூத்தான தலையணையாக பயன்படுத்தலாம் எல்லோரும் சேர்ந்து வெளிநாடுகளில் உள்ளவர்கள் புவி மாசை ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக விசேஷ காலங்களில் கடற்கரைக்கு சென்று பலரும் ஒன்று கூடி பட்டாசுகளை வெடித்து சுற்றுப்புற மாசை தவிர்க்கிறார்கள் ஆங்காங்கே குப்பைகளை கொட்டாமல் மட்கும் குப்பை மட்காத குப்பை என்று பிரித்து நாமும் வழங்கினால் சுகாதாரம் நலமுடன் திகழும் நன்றி வணக்கம் வாழ்க வளங்கு இதுவரை உங்கள் செவிகளுக்கு